நற்றினை வானொலியரோ இன்றைய தகவல் தொழிலை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் நம்மை தாழ்த்துபவர்கள் முன்பு நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் நம்மை உயர்த்துபவர்கள் முன்பு நாம் பணிந்து நிற்க வேண்டும் ஒரு முல்லா நசுருதீனும் அவரை போன்ற பலரும் ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் கப்பல் பயணம் சில நாட்கள் தொடர்ந்ததால் பயணம் செய்யும் பயணிகளுக்கு பொழுது போவது மிகவும் கடினமாக இருந்து பெரும்பாலான பயணிகள் ஆடல் பாடல் என்று உல்லாசமாக பொழுதை கழித்து கொண்டிருந்தனர் சிலர் மது அருந்தி கொண்டும் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டும் கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்கிக் கொண்டிருந்தனர் முல்லா தன்னுடன் பயணம் செய்யும் சக பயணிகள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் சகித்து கொண்டு அவர்களை கண்டிக்கவும் முடியாத நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அதனால் அவர் ஒரு தனி இடம் சென்று ஆண்டவனை வழிபட நினைத்தார் அவர் நினைத்தது போலவே அவர் பிரார்த்தனை செய்ய கப்பலில் ஒரு தனி இடமும் கிடைத்தது மண்டியிட்டு ஆண்டவனை நினைத்து மனமுறுகி பிரார்த்தனை செய்தார் அப்போது அவரோடு கப்பலில் பயணம் செய்யும் சக பயணிகள் அவரிடம் வந்தார்கள் அவர்கள் முல்லா மண்டியிட்டு பிரார்த்தனை செய்வதை பார்த்து கேலி பேச ஆரம்பித்தனர் சிலர் கடவுள் முல்லாவின் பிரார்த்தனைக்கு வந்துவிடுவாரா அல்லது முல்லாவுடன் பேசுவாரா என்று கைக்குட்டி நகைத்தனர் முல்லா அவர்கள் பேசிய பேச்சுகளை கண்டு கோபப்படாமல் அவர்கள் அறியாமையை கண்டு வேதனைப்பட்டார் அவர் அவர்களை பார்த்து நிதானமாக என் தோழர்களே கடவுள் கருணை உள்ளம் கொண்டவர் அவரை யார் உள்ளம் உருகி அழைத்தாலும் அவர்களுடன் உரையாட வருவார் என்று மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும் கூறினார் முள்ளா சொல்வதையெல்லாம் கேட்க நேரமில்லாத சக கப்பல் பயணிகள் எங்களுக்கு எப்போது கடவுளை அழைக்க வேண்டுமோ அப்போது அழைத்துக் கொள்கிறோம் இப்போது ஆனந்தமாக ஆடி பாடி செல்கிறோம் என்று கூறி முல்லாவை ஏளனமாக பார்த்து விட்டு சென்று விட்டார்கள் முல்லா மட்டும் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தனியாக அமர்ந்து மண்டியிட்டு அறியாமையில் சிக்கித் தவிக்கும் சக பயணிகளையும் எல்லா துன்பங்களில் இருந்தும் கடவுளிடம் வேண்டிக் அமைதியாக சென்று கொண்டிருந்த கப்பலுக்கு திடீரென ஆபத்து வந்தது எங்கிருந்தோ வந்த ஒரு சூறாவளி காற்று சுழன்று அடித்து அலைகளின் உயரத்தை பல அடிகள் உயர்த்தி கப்பலின் ஓட்டத்தை நிலைதெடுமாற செய்தது கப்பலில் நின்று கொண்டு பயணம் செய்த பயணிகள் அனைவரும் சுருண்டு விழுந்து உருண்டார்கள் ஆனந்த கடலில் மிதந்து கொண்டிருந்த அனைத்து பயணிகளும் கப்பலின் ஆட்டத்தால் மிரண்டு போய் மரண பயத்தால் அலர ஆரம்பித்தார்கள் கப்பலை செலுத்திக் கொண்டிருந்த மாலுமிகளும் தங்கள் முழு திறனையும் உபயோகித்து கப்பலை கட்டுப்படுத்த முயன்றார்கள் காற்றின் வேகம் அவர்கள் திறமையை முறியடித்து விட்டது உடனே மாலுமிகள் பயணிகளை பார்த்து நாம் இப்போது சூறாவளி காற்றின் வேகத்தால் மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் உயிர் பிழைக்க எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் உடனே எல்லா பயணிகளும் முல்லா இருக்குமிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள் முல்லாவும் அவர்களை பார்த்து அமைதியாக என் உயிரினம் மேலான நண்பர்களே நோய் வந்தால் நோய் வந்தவர்கள் மருந்து சாப்பிட்டால்தான் நோய் கடவுளிடத்தில்தான் உள்ளது அவருடைய அருள் மருந்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அனைவரும் அவரை மனமுருக வேண்ட வேண்டும் என்று கூறினார் எல்லோரும் முல்லாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதியாக ஆபத்திலிருந்து தங்களை காப்பாற்றும்படி நம்முடைய பிரார்த்தனை பழித்து விட்டது அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் முல்லா கப்பல் பயணிகள் எல்லோரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஒரே குரலில் கூறினார் உடனே முல்லா அதை இந்த நிமிடமே எல்லோருமே சேர்ந்து செய்வோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் இது இந்த கதையிலிருந்து பணிவுடையின் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெற என்று நாம் புரிந்து பணிய வேண்டோரிடத்து பணி உடையவனாய் அதனுடன் இனிய சொற்களை பேசவும் வல்லவனாக இருத்தலே ஒருவனுக்கு நல்ல அணிகலன் ஆகும் பிற உடம்பிற்கு அணியும் அணிகலன்கள் எல்லாம் அணிகலன் ஆகாது எனவே நாம் வாழ்க்கையில் நாம் பல்வேறுபட்ட குணமுடையவர்களை சந்தித்திருப்போம் அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை எடுத்துக்கொண்டு தேவையற்ற பண்புகளை விட்டுவிடுவோம் வாழ்வில் உயர்வோம் உன்னதம் அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமர சுவாமி